ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா கீதாஹே நம ரமகம் விஷாசவம் தன்பாதி கௌன்ய கமசங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் மூன்று குணங்களை பற்றி விசேஷமாக உபதேசம் பண்ணுகிறார்னு ஆரம்பத்திலேயே பார்த்தோம் ஆறாவது ஸ்லோகத்தில் பகவான் சத்வகுணத்தினுடைய காரியத்தை சொன்னார் அது தெளிவாக இருக்கும் ஒளி பொருந்தியதாக இருக்கும் இந்த சஞ்சலம் இல்லாத மந்தமாக இல்லாமல் உற்சாகமாகவும் அதே சமயம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிற தன்மை மனசுல எப்பெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அப்ப அது சத்துவத்தினுடைய காரியம்னு புரிஞ்சுக்கணும் அதுல என்ன ஆகும்னு கேட்டா அது எப்படி பந்தப்படுத்துகிறதுன்னா நான் இப்போ சந்தோஷமா இருக்கிறேன் நான் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பந்தப்படுத்துவான் ஆத்மாவை ஆதிசங்கர் அப்படிதான் சொல்றார் ஆகா சுக சங்கத்திலையும் ஞான சங்கத்திலையும் தேகிய ஆத்மாவை பந்தப்படுத்துகிறது இது க்ஷேத்திரத்தோட தர்மம் தான் ஞானமும் சுகமும் க்ஷேத்னா என்னன்னு பார்த்தோம் இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காத்தேதனா திருத்தி ஏதத் கஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருத்தம் அப்படின்னு நாம் பதிமூணாம் அத்தியாயத்தில் இப்போ தான் படித்தோம் நான் இன்பமாக இருக்கிறேன் உண்மையிலேயே தூய உணர்வு இன்பமாகவோ துன்பமாகவோ இருக்கிறது ஆனா நான் இன்பமாக இருக்கிறேன் என்கின்ற மனதின் தன்மையை ஆத்மாவின் மீது நாம் ஏற்றுகிறோம் அதே மாதிரி நான் அறிவாளியாக இருக்கிறேன் தெளிந்த அறிவை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு அனாத்மாவினுடைய தர்மத்தை ஆத்மாவில் ஏற்றுகிறோம் இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயந்தான் நான் ஞானியும் இல்லை சுக்கியும் இல்லை நான் அறிவாளியும் இல்லை இன்பமானவனும் இல்லை வடிவம் இந்த சிறு இன்ப வடிவம் இல்லை நான் இதுதான் உண்மை ஆக விஷய தர்மத்தை விஷயின் இடத்துல ஏற்றக்கூடாது என்று இங்கே ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி இங்கே என்ன சொல்லுகிறார் இந்த ரஜோ குணத்தை பற்றி சொல்றார் இது ராகாத்மகம் வித்தி எப்படி ஒரு துணியில காவியை ஏற்றினா அந்த காவிக் கலராகவே ஆயிடுறதோ அது மாதிரி நம்ம என்ன ராகாத்மக்கம்னா ஒரே ஆசை பற்று அது இன்னும் சொல்ல போகிறார் ராகாத்மக்கம்னு சொன்னால் ஒட்டிக்கிற தன்மை உலக விஷயங்களில் ஆழமாக ஒட்டிக்கிற தன்மை அது அப்படியே அது மயமாக ஆயிடுவோம் அது மாத்திரம் இல்லை திருஷ்ணா ஆசங்க சமுத்பவம் திருஷ்ணா ஆசங்க சமுதவம் ராகாத்மகம் வித்தி அப்படி படிக்கணும் ரஜோகுணம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஆசை நாலயம் ஆசை நாலயனா கிடைக்காத விஷயத்த அடையணும் இதுவரைக்கும் இல்லை அப்பிராப்த அபிலாஷா திருஷ்ணா ஆசங்கான்னு சொன்னா பிராப்தே விஷயே மனசா பிரீத்தி லக்ஷணஹா சம்சிலேஷாங்கிறார் ஆதிசங்கர் நான் கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தை இப்போ உபயோகப்படுத்தியிருக்கேன் ஏன்னா பதினாலாவது அத்தியாயம் வந்திருக்கோம் இல்லையா அதனால சொல்லி பார்க்கறேன் அடையாத ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறது திருஷ்ணா அடைஞ்ச விஷயத்துல பற்று அதன் மூலம் ஆழமா ஒட்டிக்கிறது ஆகவே திருஷ்ணா சங்க சமுதவம் ராகாத்மகம் அப்படியே அது மயமா ஆயிடுறது அதுதான் ராகாத்மகம் வித்தி அது என்ன பண்ணுகிறது தன்னி பத்நாத்தி கௌந்தேய கர்மசங்கேன தேஹினம் ஹே கௌந்தேய குந்தி புத்திர அர்ஜுனா தத்து ராகாத்மகம் அந்த ஆசை பற்று வடிவமான அந்த ஒட்டுதல் அளவுக்கு மீறின ஒட்டுதல் இருக்கிறது அந்த ஒட்டுதலானது என்ன பண்ணுகிறதுனா தேஹினம் கர்மசங்கேன பத்நாத்தி நிபத்நாதி அவனை வந்து எப்ப பார்த்தாலும் கர்மம் செய்ய தோண்டும் அவன் ஆத்மா கர்மின்னு சொல்லிப்பான் நான் வந்து பிராமணனா பிறந்திருக்கேன் நான் இந்த கடமையை செய்யணும் அப்படின்னு அந்த கர்த்திருவத்தை அத்தியாசம் பண்ணி கர்மத்துல ரொம்ப ஈடுபடுவான் என்ன கர்மம்னா இந்த லௌகிக கர்மங்கள்லையும் வைதிக கர்மங்கள்லையும் ஆதிசங்கர் சொல்றார் திருஷ்ட அதிருஷ்ட அர்த்தேஷு கர்மசு திருஷ்ட அதிருஷ்ட அர்த்தேஷு கர்மசுன்னா திருஷ்ட கர்மம்னா லௌகிக கர்மங்கள் உலகியல் செயல்கள் அதிர்ஷ்டம்னா இந்த ரிச்சுவல்ஸ் வைதிக கர்மாக்கள் அதுல வந்து அது மயமாவே இருப்பான் எப்போ பார்த்தாலும் அதை தான் செஞ்சுட்டு இருப்பான் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிற செயலை செய்ய மாட்டான் செயல் புரியறதுல இவனுக்கு நாட்டம் அதிகம் ஆகவே அந்த பண்ணனுமே படனுமே அந்த கொஞ்சம் டென்ஷன் ஆன்சைட்டி இது மாதிரி இந்த சைக்கலாஜிக்கல் இமோஷன்ஸ் எல்லாம் அவனுக்கு அதிகமாக இருக்கும்ங்கிறது அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிப்போம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும் ரஜோ ராகாத்மகம் வித் திருஷ்ணாசங்கசமுதவம்